داعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه اجمعين اما بعد قال الله تبارك وتعالى في كلامه العظيم بعد اعوذ بالله من الشيطان الرجيم فاما من اوتي كتابه بيمينه فيقول ها امقرؤ كتابي إِنَّ لَنَا عِندَكَ مُلَاكًا إِجَابِيًّا فَهُوَ فِي عِيشَةٍ رَّاضِيَةٍ فِي جَنَّةٍ عَالِيَةٍ ۖ قُطُوفُهَا دَانِيَةٌ ۖ كُلُوا وَاشْرَبُوا هَنِيئًا بِمَا أَسْلَفْتُمْ فِي الْأَيَّامِ الْخَالِيَةِ وَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِشِمَالِهِ فَيَقُولُ يَا لَيْتَنِي لَمْ أُوتَ كِتَابِيَهْ وَلَمْ أَحْذِرِ مَا حِسَابِيَهْ يَا لَيْتَهَا كَانَتِ الْقَاضِيَةَ مَا أَغْنَىٰ عَنِّي مَالِيَهْ هَلَكَ عَنِّي سُلْطَانِيَهْ خُذُوهُ فَغُلُّوهْ ثُمَّ الْجَحِيمَ صَلُّوهْ ثُمَّ فِي سِلْسِلَةٍ ذَرْعُهَا سَبْعُونَ ذِرَاعًا فَاسْلُكُوهُ صَدَقَ اللَّهُ الْعَظِيمُ قَالَ النَّبِيُّ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ சகோதரர்களே தெரியாதே ஒரு மேலாளர் நோக்கத்துக்காக இந்த இடத்துல நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் எங்கள வாழ்க்கை முழு மனித சமுதாயத்துடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் தீன்படி வாழணும் அல்லாவுக்காள அவர் பொருத்தத்தை இந்த ஈருலக வாழ்க்கையிலேயும் துனியா ஆனத்துடைய வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷமாக வாழணும் ஈரேற்றத்தை அடையணும் என்ற மேலாண் கவலை தேர்டல மேலான நோக்கத்தோட நான் இந்த இடத்துல அல்லாவுக்காக ஒன்று சேர்ந்திருக்கிறேன் அல்லாஹ்காரணை சந்திக்கிறது அல்லாவுக்காக எனக்காக வேண்டி ஒருவருக்கு ஒருவர் அன்பு வைத்துக் கொண்டவர்கள் எங்கே என்று அல்லாஹ் அழைப்பான் அன்பு யாரு அல்லாவுல மக்கள் அன்பு வைக்கிறார் ஒருவர் ஒருவர் அன்பு வைக்கிறார் இவருக்கு தொடர்பு கூட இருக்கிறது இவரை காரியங்களை சாதித்துக் கொள்ளலாம் இந்த பல நோக்கங்களோட நோக்கங்களோட யார் யார் பழகுறாங்களோ அவங்களுக்கு தெரியும் நாங்கள் ஆளுநர்களோடு பழகிக் கொண்டிருக்கிறோம் நன்மையும் தரவாட்ட மாறா துனியாவுடைய சொல்லப்பட்டது ஒரு மனிதனுக்கு உதவி செய்யினா செய்யக்கூடாது உதவி செய்யும் அவருக்கு ஏன் உதவி செய்யறோம் அவர் எங்களுக்கு அவருடைய இதை விட பெரிய உதவி செய்வார் ஏதாவது கொடுக்குறோம் அவர் அதை விட பெருசாக தருவார் ஒரு ஹதியாவ கொடுக்குறோம் சதக்காவ குடுக்கிறோம் ஏனென்றால் அவர கூட கடக்கும் என்ற நோக்கத்தோடு அல்லாஹ் சொன்னான் அந்த நோக்கத்தோடு செய்யாதிரவே. দুনিயுடைய நோக்கத்தால நீ요ே காரியங்களை செய்யாதீங்க. দুনিயுடைய நோக்கத்தோடு நீளுடைய காரியங்களை செய்யாதீங்க. দুনিயுடைய காரியங்களையே நீளுடைய நோக்கத்தோடு செய்யந்துலபட்டி. அப்ப நீளுடைய காரியத்தை দুনিயுடைய நோக்கத்தோடு செய்ய அல்லாஹ் இதை பாதக கொள்ளு. அது உண்மை என்கிட்ட நரகத்துக்காரன் தான். அழைப்பார் எல்லா மக்களும் பார்த்துக் கொண்டிருப்பாங்க பெரிய கன்னியமல் கொடுக்கப்பட போகுது அல்லாஹ் கன்னியப்படுத்த போறாங்க எதற்காக அவங்க அல்லாவுக்கா அனுபவிச்சிய எனக்காக ஒருவருந்தித்து கொண்டவர்கள் எங்கே அல்லாவுக்காக லாபத்துக்காக பொருத்த அன்புக்காக அல்லாஹாலுடைய பொருத்தத்துக்காக கண்டிக்கிறேன் ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு ஊருக்கு போறோம் அந்த ஊரில் உள்ள மக்கள் எங்களுக்கு அனுபவம் இல்லை அவங்க எங்களை கண்டில்ல பார்த்தீங்க அவளை சந்திக்கிறோம் அவரோட வீட்டு வாசல் அமைப்பு நிற்கிறோம் அவங்களோட உத்தாவத்தையும் துணியாவுடைய எந்த தொடருவதும் எங்களுக்கு இல்லை துனியாவுடைய அவங்கள்ட்ட எதிர்பார்க்கவும் பெரியார்களே அல்லாஹ்காக சந்திப்பேன் மூணாவது அல்லாஹ் சொல்லுவான் முத்த ஜாத எனக்காக ஒருவருக்கு ஒருவர் சேர்ந்து இருந்தவர்கள் நாங்கள் அல்லாஹா சேர்ந்திருக்கிறோம் ஒன்று கூடி இருக்கிறோம் ஒருவரோடு சேர்ந்திருக்கிறோம் நான் அவர்களுக்கு என்னுடைய அரசு நிழலை கொடுப்பேன் அந்த நான் யாரை நிலுவார்கள் அல்ல கொண்டாட்டி மாப்பிள்ளை நின்னு வராது மாப்பைக்கு கொண்டாட்டி என்ன வராருக்கு உமாப்பான்னு என்ன வராது உம்மாப்பாக்கு உள்ளே நின்று வரா உமாக்கு உள்ளே வரா மக்களுடைய பயங்கரமான ஒரு நாள் அதனால அடிக்கடி எல்லாம் அந்த நாளை பயந்துக்கோங்க அந்த நாளை பயந்து போங்கன்னு சொல்றாங்க يا ايها الناس اتقوا ربكم ان زلزله الساعه شيء عظيم يوم ترونها تذهل كل مريئه عما الله وتلاقوا كل ذات حمل حملها وترى الناس سكارى وماءهم مسكر ولكن عذاب الله شديد باردني مره لا فهمكم என்ன நடக்கில்லை ஆனா தாய்மார்களுக்கும் பிள்ளைகளை பற்றிய நிறைய தொடர்பு இவ்வளவு நெருக்கமான தொடர்புள்ள தாய் பிள்ளைய மறக்க பால் கொடுத்த அந்த பால் கொடுத்த பிள்ளையை மறந்து விடுவார் பிள்ளை என்ற வார்த்தையை பாதிக்காம பால் கொடுத்தாலோ யாருக்கு பால் கொடுத்தாலோ என்று சொல்றா நல்லா அவ்வளவு வயிற்றுல குழந்தை கிடைக்குது கிடைக்கிறதுக்கு இன்னும் காரணம் இருக்குது அந்த திடுக்கதையும் காரணமாக மக்களுடைய வயதான பயந்து கொண்டிருப்பாங்க அல்லாப்பமான வழக்கமான ஒரு பயந்து கொண்டிருப்பார் எங்களுக்கு அல்ல என்ன பொண்ணு செய்ய போறாரு என்னவாகவும் நிறையாவை பயந்து பார்வைகளை வேறு நோக்கி இருப்பாங்க என்ன செய்தே சொல்றேன் சில மனிதர்கள் இருக்கிறாங்க அவன் தான் மனிதர்கள் அவன யாவளவோ அவனை கொடுக்கோ அல்லாவுக்காலவுடைய சிந்தனை விட்டு அது பரா நினைப்பதற்கு அவரை யாவரும் தடை அடிக்க அவரை யாவரும் தொழில் கொடுக்கல தடை அடிக்க எங்கட்க்கு எங்கட துணியா தடையாக கூடாது தடையாகவே கூடாது இருந்து கொண்டு அல்ல அல்லாத சிந்தனையோடு இருக்கிறாங்க அல்லாட கடமைகளை நிறைவேற்ற உள்ள பயம் இருக்கு அதுதான் ஆகத்து பயம் உள்ளோ பயப்படுறாங்க அந்த பயம் அவங்க உள்ள இருந்து கொள்ளும் அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில் நடக்கிறாங்க பள்ளிகள் எப்படியோ அதை போல பசார் எல்லாரும் சொல்றாங்க பள்ளிவாச போல தான் இருக்கு மக்கள் பள்ளி வார்த்தை அல்லாட சிந்தனையோட அல்லாட பயத்தோட இருப்பாங்களோ அதே போல பள்ளி வார்த்தை ஒரு மாதிரி தெரியக்கூடிய அவர்களை பெரியார்களே கயாமத்த பற்றி நிறைய பல இடங்கள்ல அல்லா ஞாபகப்படுத்தினார் ஆகும் பெரிய ஒரு ஒரு பயங்கரமான ஒரு கட்டம் அதில் அவர்களை இந்த கண்டிப்புகள் அல்ல துனியாவுடைய லாபத்துக்காக அல்ல துனியாவுடைய பதவிகளுக்காக அல்ல அல்லாவுக்காலுடைய அன்புக்கா சொல்ல கலா அல்லா முகபத்தை மின்றி ஒரு முகப்பத் கிடையாது கல்ல வேளாண் மூணாவது சொன்னாலே அந்த மனிதன் அவருக்கு வந்துட்டாரு குப்புரலுக்கு திரும்ப போறத்தை வெறுக்கிறார் இந்த மூணு யார்க்குமோ அவர்களுக்கு கிடைக்கும் ஆகத்தான் சோறு பெரியார்களே எவர முயற்சிகளுடைய முயற்சிகளுடைய நோக்கமும் அல்லாவும் சந்தோஷப்பட்டு அல்லாத பொருத்தி அடையவே முயற்சிகள் இந்த உழைப்புடைய நோக்கம் இந்த தாவசையா இந்த தமிழ் இந்த முயற்சிகளுடைய நோக்கம் மேலாண் தெரியமான சோழலை பெரியாருமே ஒவ்வொரு ஆணுத்திலும் பயங்கரமான நகரத்திலிருந்து பாதுகாக்கப்படுவோம் சொந்த போது பெரியடிக்கணக்கான செலவழி செலவழிச்சு உழைப்பு நடந்து கொண்ட உதவிகள் செய்யும் துணியாவுடைய கஷ்டங்களை பாதுகாக்கக்கூடிய எந்த கஷ்டங்களும் துன்பங்கள் யாரும் செய்யல எல்லா வகையான உதவிகளும் போது பின்னால யாருக்கு என்ன தெரியாது யாருக்கு என்ன விவரமானது இல்லை செய்யலாது அல்லாஹ் குர்ஆன்ல இந்த விஷயத்தை தெளிவா அவங்க பண்றாங்க சூர மூல பட்ட அதாவது சூர மூலப்படும் மக்கள் எல்லாம் அஞ்சி போய் இருவாங்க ரெண்டாவது சூரபடும் மக்கள் எல்லாம் இனிப்பாங்க அந்த நேரத்துல அல்லாஹ் சொல்லி காட்டான் فاذا في قاف الصوري فلا حساب بينهم يومئذ وما استذا சூர் ஊதப்பட்டா ரெண்டாவது சூர் ஊதப்பட்டா மக்கள் எல்லாம் நிற்பா யாரும் யாரை பத்தியும் கடவுளுக்கு மனைவிடைய நிலவு வராது மனைவிக்கு கடவுளுடைய நிலவு வராது பிள்ளைகளுக்கு தாய் சந்திரனுடைய நிலவு வராது தாய் சந்திரனுக்கு பிள்ளைகளுடைய நிலவு வராது என்ன கூட்டாளியும் நெருக்கமான கூட்டாளியும் எந்த நெருக்கமான கூட்டாளியை நினைக்கவும் மாட்டார் நினவு வராது கூட்டாளியை நினைக்கிறது இவரது நிலமை பெரிய பவரத்துடைய நிலைமையா மனிதர்களே ஒரு நாளை பயந்து அந்த நாள் உயிர் கொடுக்க தயாராகி அங்க எந்த விதமான உதவியும் செய்ய மாட்டாங்க யார் ஹரிசில வந்திருக்கிறேன் ஒரு வாப்பா மான்கிட்ட வந்து சொல்வாரா மகனே அவருக்கு நன்மை தேவை சில நன்மை தேவையாக இருக்கு சொற்க போறோம் செஞ்ச உதவி எல்லாம் என்ன உதவி எனக்கு சில நன்மைகள் தேவை சொல்லுவார் பாப்பா நீங்க செஞ்ச உதவி எல்லாம் உண்மைதான் அதெல்லாம் ஏற்றுக்கொள்றேன் ஆனால் இன்றைய நான் இனையால் உனக்கு எந்த உதவியும் செய்யல என்ன நன்மை உணவு தேவையோ அதே நன்மை பக்கம் நானும் தேவையோட அல்லா எனக்கு மகன் அந்த நெருக்கடியான நிலைமையில ஒரு மனிதன் தன்னை பாதுகாப்புக்காக என்னென்ன பெரிய ஏழுமோ என்னென்ன முறையில அவனை அந்த பாதுகாப்புக்குள்ள ஏழுமோ அந்த யோசனை எல்லாம் அதுக்குரிய எல்லா யோசனையும் சொல்லுவார் அவர் அல்ல சொல்லிக்காட்ட المجرم عذاب وصاحبته التي ومن في جميعا ثم ينجيه தொடர்ச்சியவாதி முடிவு செய்யணும்போ இப்ப அவன் தப்பாவ என்ன இந்த குற்றத்தில் இருந்து செய்யப்பட்டே கருத்துக்களை பிள்ளையாரே பத்தியில் தோணி என் குடும்பத்தில் ஜமியா அவரது கட்டுப்பாட்டுல இல்லாத ஒளாதிக்கிற எல்லா மக்களையும் தாரை சும்மை உஞ்சி 얘네ல நான் செய்து பாருங்க எப்படி யோசனை பவுலாங்க இந்த கேத்த பொண்டாட்டி புள்ள குட்டி குடும்பத்துக்கு சொத்துர கொடுக்குறோமோ இந்த மனைவி மக்களோட ஜீவனை தடையாக்கிறாளோ இந்த குடும்பமே எனக்கு கல்லார பாதைய போல ச்ப்போரத்து தடையாக்கிறோ நான் இல்லாட்டியும் எப்படி அவட हालात என்ன புள்ளையில हालात என்ன இும் यार இன்னொரு டேய் மாட்டா சும்மா யுஞ்சி நான் தப்புறேன் எனக்கு இதெல்லாம் எடுத்துகோ என்னே பாடமாட்டு அல்ல சொன்னால் அந்த அமைப்பு இங்கே இல்லை துணியால வேறிய கூத்து போட்டு வேறே தவற செஞ்சுட்டு எவளையும் பிள்ளைக்கு கொடுத்துக்கொள்ளேன் இவர் கொண்டுட்டு வந்து இல்லை இல்லை நான் இல்லை வந்தா கொண்டே இவருக்கு ஏதாவது யாராவது கொடுத்து யாராவது குடிச்சு குடிச்சு வேறியத்தான் அமைச்சு கொள்ளையே அது இங்க தப்புறத்துக்கு நிறைய வலி இருக்குது இங்க வேற ஏற்ற தெரியும் அவ்வளோ தீர்ப்பு செய்யக்கூடியவன் நல்லவா உடல் எடுக்கக்கூடிய இந்த முள்ளுகள் நேரடியா அதைக்கும் உலகத்துல மக்களை ஓடின வாங்க உண்மையில விலகி நிலவி உண்மைக்கு மாதமா நடந்தே வாங்க இல்லை எனக்கு தெரியாதே இருக்கிற நிலம என்னென்ன கருத்துக்களை சொன்னாலும் ஒரு கருத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி எல்லாத்தையும் ஏற்பாடு செய்வார் யாரும் அவரு கேளாங்க யாரு அல்லா யாருக்காவது அவன் சக்திவாரியும் எல்லா ஆட்சிக்கும் அதுபடி அவன் தான் பாரிக்கல்கே இடம் இல்லாம அல்லாஹ் வழிய அமைப்பாங்க அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்வார் அல்சா முதலாவது பட்டோடைய கையில வாசிங்க வாங்கிறீங்க எவ்வளவு வருஷம் வாங்க இருக்கிறீங்க வெளியூருக்கு சரியா புது பட்டு பட்டு வாசிப்பான் ஆச்சரியப்படுவான் இவ்வளவு ஒளிச்சு மறைச்சு குடிச்ச எல்லாருக்காரும் கேமும் இதில் இருக்குது புதினம் அந்த மனிதனுக்கே புதினா தொடர்ல சொல்ற நீ செய்யன்றே நான் எழுதில்லை நீங்க எழுத மாற வளர பெற்று முதலாவது ஏற்பாடு ஏற்பாடு என்ன தெரியுமா இவர்கள் அடுத்த ஏற்பாடு இவர் செஞ்ச நன்மை தீமைய கை காலவே சொல்ல வைப்பார் முழுமையாகட்சிகளை ஏற்பாடு செய்வாங்க போட்டார் மறுப அதே சொல்லு அது கிட்ட தேசுவான் நீங்க சொல்றீங்க அவங்க பதில் சொல்லும் இன்றைக்கு நாங்களோட கையில இல்ல உங்களோட கட்டுப்பாட்டுல இல்ல இன்றைக்கு அப்படியே கட்டுப்பாட்டு இருக்கிறோம் நீங்க சொன்னதும் நீங்க எதெல்லாம் சொன்னீங்களோ எதெல்லாம் நாங்க செஞ்சோம் அதெல்லாம் இன்னைக்கு சொல்றோம் அழகான அவருடைய உண்மை நிலைமை அவர் ஏற்றுக்கொள்வார் அதனாலே ஏற்றுக்கொள்வார் என்ன அதுக்கு மேல அமை சிந்த பெரிய இந்த நன்மை சீமைகளை கடவுள் இருக்கிறது உண்மையான உண்மையான விஷயம் அல்லாத தராசி நிறுத்தப்படும் நன்மைகள் இவை யாரும் அநியாயம் செய்ய மாட்டோம் நிறுத்தக்கூடிய நேரத்தில் அநியாயில் மீது ஒரு மனிதன் கடல் அளவுல போடுவோம் தராசில போட்டு நிறுத்து காட்டுவோம் பாருங்க எழுபத்தி அஞ்சு வருஷமா செஞ்ச தீமைகள் அது பாற கூட என்ற என்ன சந்தோஷமான வாழ்க்கை யாத்திரையாத்மாதீனும் யாத்திரையா நன்மையுடைய தட்டுப்பாடோ அப்ப பாவத்துடைய தட்டு பாரம் கூடி இருக்கும் பாவத்துடைய முடிவு நாரியா சுத்தரமான முடிவா இருக்க முடிஞ்சு சில பாலம் கடக்கும் அதை கடக்காம யாரும் சொத்த போவேல போவமேலா அல்ல உங்களுக்கு அத்தனை பேர் அதுக்கு வந்தே தீரணும் அந்த பாலம் அந்த பாலத்தை கடல கடற்கூடியோ அந்த அளவு இவரு அந்த புத்தக வேகமாக கடப்பார் அமல் எவ்வளவு செலவுல நெருப்பு கீழாச்சா நெருப்பு கீழே இப்படி போய் சேருவாங்க அதை இப்ப சொற்கே பாத்தான் போவார் மாற்றமா நீங்க காப்பீங்களை குறிப்பிட்டு சொல்றாரு மட்டும் போறதே முஸ்லீம்களும் அதிகமாக போவார் நேரடியாக சொருக்க போறிகள் குறைவு நேரடியாக அதிகமாக நேரடியாக வாக்கள் கிட்ட அங்க வளர்ச்சி மாறி இருக்கிறாங்க அவங்க கேட்பாங்க நீங்க ஏனைய போறீங்க ஏதா கேக்க வைக்கிறத வாயால் அவங்க சொல்லுவோம் எல்லா இருந்து காட்டி உறுப்புகளை பேச வச்சு இடங்களை பூமியில இல்லாத பதவியான பேச வச்சு இப்ப வாக்கல்ல நிறுத்தி கேள்வி கேட்கப்பட்டிக்கும் உங்கள்கிட்ட சொல்மார் வரையில் உள்ள காலமேனா உள்ள காலத்துல வாழ்ந்தவங்களா இல்லைன்னா அவங்கள்ட்ட கேட்கப்படும் உங்கள்கிட்ட சொல்மார் வரையலையா பொதுவாக கேட்கப்பட்ட அலைக்கும் அம்மாவுடைய ஆயப்படுகிற வல்லம சக்தோக்கங்களை விருந்த பதில யார்களுக்கு சொல்லி தரவில்லையாக்களுடைய வாரிசு அவங்க எச்சரிக்கை தெரியவில்லையா ஏற்பாடு தயாரிப்பு விளக்கத்தோட தான் தெரிஞ்சு கொண்டு நல்ல தெரியும் எங்களுக்கு சொன்னாங்க உண்மைகளை எடுத்து விளங்கப்பட்ட இதற்கு இரபில், இந்த ஹலால், இந்த ஹராம், இந்த நம்ம, இந்த தீமை, என்ன கொண்டு சொல்போம், என்ன கொண்டு நறகமோ என்ற விஷயங்கள் எல்லாத்தையும் குறிக்கலாம். அதெல்லாம் கேட்டு கேட்டு தான் மாத்தவார்கள். அதனால வாலக்கின் அக்கத் கலிமத்துல் आजाபி அலல் காஃபிரீன். பிஷயல விளங்கி, இது தான் ஜவான்ங்களுக்கு, அலை விஷயங்களை விளங்கி, கேட்டு அது மாத்தவார்கள்ங்களுக்கு நரகம்தான் ஒருத்தம் நரகம்தான் தகுதி அதனால எங்களுக்கு நரகம் இந்த வாக்களால உங்களுக்கு போவேன் கஷ்டப்படுது அங்க உள்ள தண்டனைகளை நடந்தாலும் தவறுகளை தெரியாது இது நடக்க சொல்லா தெரியும் அடிக்கடி கேட்கிறோம் இங்கில தொடர்ந்து அங்காவை தொடர்ந்து கொள்றாரு வட்டியை முடித்துக் கொள்வார் பொதுவான அந்த நரகவாதிகளுடைய சாப்பாடுகள் சொல்றாங்க அங்க உள்ள சாப்பாடுகள் சாப்படுறது கொடுக்கிறது அல்ல அது பத்திய போக்குறது அல்ல அல்ல சொல்ற அந்த நரத்து சாப்பாடு உடலை பொறுக்க வைக்கவும் நிறைவேற்றோட இந்த வேதனையூட்டிக் கொண்டே இருக்கும் தொண்டை நிறுவ மருத்து சாப்பிட்டா தொண்டை கொள்ளும் அழகிருக்கிறது தண்ணி தண்ணி கேட்டா தண்ணியா கிடைக்கும் என்ன வந்துட்டாலும் பயங்கரமான சூடான தண்ணி கொடுக்க படம் அத குடிச்சா அல்ல சொன்னா உடல் எதனால தூண்டு துண்டாற அந்த தண்ணி அவ்வளவு சூடாது போர்வம் கொடுக்கப்படும் போர்வ செருப்பு நெருப்பான இத போல மனது காரமான நெருப்பு ஏதாம நரவாதிகள் சொல்லுவாங்க மாணிக்கலை அல்லா சொல்லுங்களேன் எங்களுக்கு ஒரு நாள் தரப்படுற வயதில ஒரு நாள் அதனைய கொஞ்சம் உள்ள சொல்லுங்க ஒரு நாள் கொஞ்சம் இந்த சொல்லுங்களே அல்லா சொல்லுங்களேன் அது மேலாம சரி அப்ப எப்படியாவது செய்யலே மாலை அவங்க சொல்லுவாங்க ரபு கிட்ட சொல்லுங்க என்னோட விஷயத்தை அப்படியே முடிக்க சொல்லுங்க போது சொல்லுவ அமைப்பில் உங்களுக்கு நீங்க வாழக்கூடிய நேரத்தில் உண்மைகளை வந்து சொன்னாங்க உண்மைகள் உங்களிடத்தில் வந்த அதிகமான உண் அக்கப்பட்டு காரம் சொல்றாங்க மேலாளன் சொல்ல எங்களோட கைதான பொருள் அல்ல சொல்ற அவங்களோட கையால சூழ்நிலை சேர்ந்த நண்புள்ளவர் அவன் அப்போ அதே போலியோ அவன் மன்னிக்க கூடியவங்க கடுமையாக போலா அல்லா அல்லவன் அல்லா அல்லா படிக்கக்கூடியவன் கண்ணன் வயசு பயங்கரமான நரகசத்து நரகசுரையை செய்து கொண்டே அப்பதான் இவர் பாவத்தை பாதுகாத்துக் கொள்வார் கப்பலத்துக்கு வரையாரு அன்றாடமான சோதனை பெரியார்களே இந்த அடிப்படையில் நரகசுரையான பல இடங்கள்ல பல மாதிரி வித்தாரமான வார்த்தைகளை கொண்டு இருக்கிறார் அல்லா யார் யாரும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு அடுத்த கூட்ட சொற்கம்ன உடனே அங்க பெரிய வரவேற்பு பெரிய கண்ணியம் பெரிய சந்தோஷமான செய்திகள் அவங்களுக்கு உங்களுக்கு சமாதானம் சந்தோஷம் வாங்க பாத்தியசாலிகளே வாங்க புத்திசாலிகளே அறிவாளிகளே விளக்கற சாலைகளே வாங்க போக போற வாக்கள் இருந்தா الحمد الحمد لله لله அவர் போலா என்ன அவர் அறுபது வருஷம் எழுபது வருஷம் எண்பது வருஷம் கஷ்டப்பட்டோம் அடச்சினோ எவ்வளோ வந்துச்சு அடக்க இந்த நாளுக்காக இந்த இடத்தறையாக வா ஒவ்வொரு கல்யாணம் இருக்கிறார் ஒரு கூட்டம் இல்ல ஆசை வந்தால் முடிக்கிறது செஞ்சிடற சேகரி பூர்த்தி செய்யற வேண்டும் என்று அடக்கி அல்லா கட்டுப்பாடு பார்த்து வைக்கங்கள் சோதனைகள் பிரச்சனைகள் வருவது அப்படியே பல வகையான சோதனை பல வகையான பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்கு அல்லாத அமைப்பு செலவருக்கு மனைவி சோதனை செலவு உள்ளேடு சோதனை செலவருக்கு வீடு சோதனை செலவு தொழில் சோதனை செலவுக்கு பக்கத்து வீடு சோதனை சில ஒரு குடும்ப சோதனை சில ஒரு குற்றாடுவா சோதனை எக்கிடையோ ஜாதி சோதனைகள் வித்தியாசமாக அமைப்புகிற சோதனை அல்லாட் எல்லாத்தாம சென்றது நிலம சீராக போல தொழுகையும் கையாக இருக்கிறது நிலம கொஞ்சம் மாற போல எல்லாத்தையும் கையப்படுவது அதெல்லாம் எனக்கு விருப்பமான நிலைமையோ வெறுப்பான நிலைமையோ எனக்கு வசதியான நிலைமையோ கஷ்டமான நிலைமையோ எந்த நிலைமையா இருந்தாலும் இதுக்குதான் அதுதான் ஊர் அல்லது சில ஆழத்தழைய பழுக்க வச்சு சொல்லலாம் என்னட அல முடிய பழுக்க வைச்சி விட்டுருதே இது சூரத்துல் அவுலத்துல் ஆயத்துல அந்த ஆயத்தை எந்திராங்க ஃபஸ்தஹிம் கமா உர்த நபிங்களுக்கு எப்படி ஏவ பற்றிக்கிறோ என்ன என்ன விஷயம் உங்களுக்கு கட்டளை பற்றிக்கிறோம் அதுல இஸ்திகாமத்தோட रहिएங்க என்ற ஆயத்தை யோசிச்சு யோசிச்சே என்ன முடிகள் பழுத்துன தென கல்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாருடா உலகியவ யோசி யோசிக்கலவனா விது என்ன முடி பழுத்துる போது உலக சொல்ல நோயாளிகள் போறாங்க தீரில கவலை துணியாட கவலை சின்ன வயசு ஆனா வயசாலியா யார என்ன பார்த்தா பிசியா அவங்களுக்கு வரவேற்பைகள் கொடுக்கப்படும் அவர்களுக்கு சொல்லப்படுகின்ற சொல்றத்தில் இன்பங்கள் அனுபவித்துக் கொண்டே நாங்கள் சிறப்பப்பட்டோம் இருந்தோம் அல்லா வாழ்ந்தோம் அவர் சொன்னிரால் நம்பி தான் செஞ்சோம் அல்லாஹ் நம்பினத கோட்டை செய்யல வாழ்க்கையில மாற்றத்தை சந்தோஷமான பல செய்திகள் இதுக்குப்புறம் உங்களுக்கு மனசு கறையாதீங்க இதுக்கு பின்னால நீங்க வயசால்ல ஆவா மாட்டீங்க இதுக்கு பின்னால உங்களுக்கு நோய் வராது இருக்குப்புற உங்களுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் வராது இந்த നാല விஷயமும் சொல்ல பாருங்க அவர உள்ளங்களை சந்தோஷப்படுத்த கூடிய வார்த்தைகளை சொல்லி தான் உள்ள தெரக்கப்படும் சொர்க்கத்தில் மனத்துவர்களை <Sessantan> முக்கியத்துவம் <Sessantan> அமல் சொிம சொல்லம்ளிமக மா வாழ் அல்ல ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு பாதத்துக்காக அவனைவார் இந்தியாவில் அமல்பாதிக்கொண்ட ஒரு காரணத்துக்காத்தி மாட்டாக்கம் பெரிய அனுமதிக்கூடாது அந்த இடம் நிரந்தரமான வாழ்க்காக உயரம் அறுபது மைல் சூரம் கட்ட உயரம் ஒரு கட்டையும் உயரம் ஒரு மைல் இருக்குமா ஒரு கிலோமீட்டர் இருக்குமா நூற்றி ஐம்பது அந்த மாளிகையுடைய நினைக்கிறேன் அனுபவிக்கலாம் மரண்ட நிழலுக்கு கீழே ஓடக்கூடிய ஆறு தான் இருக்கிற நாட்டு பாதி போன ஒரு ஒரு ஆறு ஒன்று ஓடிக்கொண்டு இருக்குது பக்கத்துல நிறைய மரங்கள் இருக்கு வேண்டாம் அந்த இடத்துல ஆசை ஆகிடுச்சு நாங்க எல்லாரும் பேசிக்கோனே இந்த இடத்துல ஒரு ஊடு அடுத்த ஜாதி ஆயிடுச்சு ஆறு ஓடிக்கொண்டு இருக்கணும் பக்கத்துல நிறைய மரங்கள் அந்த வீட்டுல அந்த இடத்துல ஒரு ஊடு எல்லாருக்கும் ஆசை அப்படி இருக்கு எங்க அங்கே போறோம் அப்படியே தண்ணி வந்து கொத்தி கொண்டு வைக்கணும் மரங்கள் சுத்தி வர வைக்கணும் அதை பார்த்து உனக்கு ஒரு ஆசை செலவழித்து லட்சக்கணக்கு வெளிநாட்டு லட்சக்கணக்கு செலவழிக்கு வராங்க என்னத்த பசங்க வர இல்ல சின்ன இல்லாம வர இல்ல இந்த நிலைக்குடியுக்கு ஒரு கூட்ட கஷ்டிமா எங்களுக்கு இந்த உழைப்புக்குரிய காலம் தேட வேண்டிய காலம் இந்த காலத்தை மண்ண வச்சுட்டு திருப்பி அனுப்பியா இல்ல ஒரு வருஷங்க மாத்திரம் முழு வாங்களை சொல்லப்பட முடியும் முளைப்புடைய காலம் கொஞ்சம் தான் ஆயிரக்கணக்கான வருஷம் அல்ல நூற்று வருஷம் இந்த வாழ்க்கையில சின்ன கல்யாணம் ஆனா கட்டுப்பாடு எல்லாத்தையும் சாப்பிடுவேன் ஒரு விருப்ப முறை உடுக்கல பெண்களுக்கு செய்யம் எல்லாம் வழியா அமைச்சிட்டு போட்டுக்கு யாராவது அப்படி செய்யா அவன் செய்யா அவன் பச்சை அவரை பாக்குறேன் அவர் நல்ல புள்ள அவர் நல்லவர். பொருளாதாரத்தையும் தெரியும். போறாரு, பாட்டி போறாரேனே. அவ கண்ணுசாலாமாயிருக்கிறான். என்ன அவக்குடைய இனோத்த இனசியை முடிச்சிட்டா, இவர ஹஸ்புல பாரு அவக்கு பேசிட்டான். இவர அன்புள்ள பாலி அவக்கு பேசிட்டான். அதனால அவவும் দুনিயான லோகத்தோட, வேற தீனுட லோகத்தோட அல்ல, দুনিயான லோக சராசரியது தலையாடி கொளிகிரா. கலானுக்கு தடைஐ கிடி. இது இனி பைலார் காசபைனார். நபி சாபாத்தருக்கு வழங்கப்படுத்தினாங்க ஆண்களுக்கு வழங்கப்படுத்தினாங்க பெண்களுக்கு வழங்கப்படுத்தினாங்க உள்ளதை சந்தர்ப்பம் பெண்களே பொதுவாக ஆனால் சொற்கத்து இந்த வார்த்தைகளை வெளியாக்கிய நேரடியா பெரியார்களே விரும்புறவங்க அவங்க வாழ விரும்புறது நேரடியாக இருக்கும் எழுதின கடிதத்தில் எழுதின கடிதத்தில் என்ன சொன்னாங்க வாழ் நல்ல நோக்கமா இருந்துச்சு அவருக்கு மாதிரி நிலைமை நடக்கும் ஆம்பள புள்ளைய பெற்ற வளத்து யாரெல்லாம் செய்றாங்க சும்மா வாப்பா தான் சும்மா வளையணும் முடிச்சி விடுவேனமா என்ன வேலையெல்லாம் சாச்சி ஏதோ இவன தான் கை கால்அஅச்ச மாதிரி இவத்த அல்லாஹ் செஞ்ச புள்ளையனாலோ என்னளவை கொல்லான மாதிரி என்ன செய்யவே இல்ல அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க்குமே கொடுத்தான் நீங்க மௌத்தாவுன்னு புள்ள மௌத்தா போவேதா அது வளரமாய் வளரும் கல்வியத்துக்குரிய மேலான சவறிலே பெரியார்கள் ஸஹாபாக்கல்ல நோக்கம் ஆண்கندهய பெண்கள் தெ நோக்கம் புள்ளைய கொண்டு દુنيا சம்பாதிக்கிறது அல்லாஹ்வுடைய நோக்கம் அவங்களை சொர்க்காணி முன் வச்சு ஒரு பயன் செய்ய என்ன சொல்றா நாளைக்கு யுத்தம் நடக்க போது மக்களே அந்த யுத்தத்தை உண்மை உற்சாகப்படுத்துறாங்க உடனே அல்ஹம் பாக்கியம் <tie> அனுப்பி கூட நோயாளிகள் போகணும் கட்டாயம் இல்லை ஆனாலும் விரும்பினாங்க அனுப்பா அல்லா உடனே கதவு செய்றாங்க அல்லாரை கேட்கிறார் சோழலே போனாங்க வெட்டப்பட்டாங்க உலாசுடைய பரக்கட் அதனுடைய பிரேவி படிப்பு அந்த துவா அந்த அளவு நிலைமை உண்டாக்குரியார்களே கேள்விப்பட்டனே அவங்க போயிச்சாங்க எட்டு வயசு மகனுக்கு பாப்பா யுத்தத்துக்கு போயிருக்கிறார் உமா அடக்கப்பட்டுட்டான் இப்ப என்ன யோசனையில் இருக்கும் பாப்பா எப்படா வருவா என்ன யோசனை தனியார் சோழன் பொதுவாக யுத்தங்களுக்கு போய் வரக்கூடிய நாள் தெரிய வந்த உடனே பெண்களுக்கு சந்தோஷம் சந்தோஷம் பாப்பா வரப்போறார் அவங்க வரப்போறார் யுத்தத்தில் பிள்ளைகளுக்கு பெரிய ஆசை பாப்பா ஏதாவது வெற்றி கிடைச்சிருந்தாத்துக்களை நிறுத்துக்கொண்டு ரொம்ப சந்தோஷத்தோட மதியனாவுடைய இந்த பிள்ளை அதற்கு மசீன் தரவாதி எல்லாரும் சொல்றாங்க நானும் மக்கள் எல்லாரும் வரவேற்பதற்காக போயிருக்கிறாங்க நான் என்ன வாப்பா வரவேற்பதற்காக என்ன உமாசாவிக்காங்க அதனால வாப்பாவை பார்த்ததுக்காக போனேன் மலைக்கு மேலித்தில ஒான் நடந்திருப்பா கா எனக்கு ரசூலா யாருமே தெரியாது எனக்கு ரசூலா தெரியாது ஒருவரை சுத்தி இருந்தாங்க நீ யார் கேட்டாங்க நான் சொன்னேன் சொன்னேன் அந்த பிள்ளையுடையல்லா சொல்லுவோம் சொத்துகள் அந்த பிள்ளையுடைய கலையில வடிந்து உருந்து கொண்டிருக்கிறோம் அந்தி சாதி அருவாங்க நான் இன்னும் ஆரம்பிச்சேன் அதுக்கு பின்னால் கேட்காங்க அம்மா தருவாயா பஷீர் ஏ பஷீர் உனக்கு இருப்பம் இல்லையா எங்களுக்கு இருந்தா அந்த சின்ன பிள்ளையில பிடிச்ச எடுத்துக்கொள்ளா ஒப்படைம் இருக்கு முன்னாத்துக்குரிய நிலைமை இருக்கிறது மேலாண் சோர்ல ஒவ்வொரு மகனாவை சுத்தி எத்தனை முஸ்லீம் குடும்பங்கள் இருக்குது எத்தனை வந்த ஆண்டு பெண்கள் இருக்கிறாங்க எத்தனை பேர் சொல்லுறாங்க எத்தனை பேர் தொலைவில் இருக்கிறாங்க எத்தனை பேர் தினால் ஈடுபடுறாங்க எத்தனை பேர் குடிச்சுக்கொண்டிருக்கிறாங்க எத்தனை பேர் பெருந்தெருப்பாளர்கள் ஈடுபட்டு நிலைமை ரொம்ப பெரிய நிலைமை ஆயிருக்கு அல்லா உதவி வழியே இல்லை இன்னைக்கு ஆகப்பெரிய ஏமாத்துக்காரன் முஸ்லீம் ஆகப்பெரிய சின்ன முஸ்லீம் ஆகப்பெரிய கள்ள முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு அல்லாஹாக வெளியாக்க அவன் கலவை இல்லாம போறா அவனுக்கு அவனை வராது ஒரு கண்ணன் இருக்கிறான் என்ன பேசுவார் பாட்டுங்க இன்னைக்கு தைரியமா நாமடா உள்ளுடைக்கலாம்டா நீங்க எல்லாம் வேணும்னு தான் தைரியமா வந்துட்டீங்க உள்ளுடைச்சலாம் எல்லாம் பச்சாரே சேரலாம் எங்களை தெரியாது தெரியல எங்களை தெரியல மரியலா அதੋਂதே நான் பயந்துட்டேன் இங்க இன்னை கலக்கி தயார் ஆகுறாங்க அவளோட நிலகுறா இன்னை சரியா கலக்கறாங்க உள்ளுடைக்க வந்தா சின்ன கலர் தெரிய கலக்கறாங்க அப்ப கலையும் நாம சேரமா இல்ல வா சேரவே இல்ல போல எல்லா விஷயங்களும் புரிஞ்சா மிமண்ட அவங்க தீயில ஒரு வாழ்க்கை குடும்பத்தை பார்த்தோம் அவக்கும் மீரா அவங்க ஆட்சி தீயுமா அவங்க குடும்ப வாழ்க்கை தீயுமா இன்னமாரி கேட்டு போவா இன்னமும் சீடைப்படாதது தலியத் குருவேல சொன்னேன் எரக்கும் மீமண்டூர் எரக்கும் அல்லாஹ் சொல்லிட்டே நேச்சினுடைய பிராசம் உள்ளத வரையிலே அது வரைக்கும் பாட்டில் பாட்டில அடைகாது அக்கா ஆகலல இப்ப உள்ளங்க கேட்டு போனோ உள்ளங்க இருளடுமோ உள்ளங்க கரப்பிக்குமோ காரணங்களா நல்லதாகப்படையவோ அதுக்கு நேரம் காலம் செலவழிக்கப்படுவது இல்லை எனக்கு நேரம் காலங்கள் அறிவியல் தயாரிக்க கூடாதோ அதுக்கு நேரங்கள் காலத்தை செலவழிக்கப்படும் எனக்கு ஒரு முடிவெண்ட திறமைகள் அறிவியல் ஆற்றவர் முழுக்கங்கள் அதே சக்திகள் மற்றவழிக்கப்பட வேண்டும் அதுக்கு மாற்றம் அதேவர்களுக்கு சேரா قالت له قالت ثم لا تسأل செயல் अमल gelen அடங்காயிட்டது அடங்காயிட்ட अमल அமல் கடல்லாசா அதுக்கு அல்லாஹ் ரஹ்மத் தரகால் அது நல்லே கிடைக்காது அமல் கடல்லாட்டா நல்லே கிடைக்காது சின்ன ஏரோ செய்யறோமே ஐகாலு தோரோவோனே ஐகாலி போறோம் சோ அதுக்கு சரீரியே ஏசம நல்லது பெறுவாங்களே ஐகாலு நேர்ச்சுகளது அது போறோம் அனே போறேனா காரண இந்தப்படி அல்லாஹ் என்ன வரப்போய் अमल செய்யேனும் நல்லே லாடி இந்த நாடு நல்ல நாடு நல்ல people நல்ல கடைக்கார அந்த நல்லியான காரணத்தை நம்ம கடைக்கார இந்த அறிவியமான சோர் ਨੇ அவரவர்கள் இந்தக்கி நூ ஆச்சராக நூ லட்சராக இருக்கிறதால இந்த இந்த இந்த பலக சொல்லிட்டு அல்லாஹ்தரை வந்துறா ஹராப்ப பாவத்த அல்லாஹ்க்கு மாற்றுமான காரியங்களை செஞ்சிட்டு இபாதத்தை செய்யறதால இந்த இந்த இபாதத்துக்கு உரிய இல்ல அல்லாஹ்தரை வந்து இந்த குடும்பம் பெரியது இந்த அந்த ததப்பிலே வரக்கடானான தமிழாக ஒரு காரணம் பேச்சுவார்த்தை மனைவளை கொண்டு கிடைக்கும் கூட சின்ன ஒரு குடும்ப பிரச்சனைக்கு எனவே உள்ளங்கள் கெட்டுப்பாகுல் நிறைவேறே கல்யாணம் மக்கள் கலாக்கம் முடித்துக் கொள்வார் கல்யாணம் ارجع اكثر الى அந்தல பண்ணதே இந்த நேரத்துல போறது அங்க ஒரு கலيات வந்து ஜே ஆதி திரையிக்குது அந்தல கலப் இந்த சவாவாரு এবரோ அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்வோட பயங்கரமான கண்டவ காலாவா அசிட்ட காளை அந்தான் ரஹ்மான் சொல்றே இந்த நரக விஷயத்துக்கு இந்த ஆத்துல இந்த எல்லா நரக சீராவுலடா உள்ளங்கள் சீராவுல எல்லே திருத்தி கொண்ட நிய்யத்தே எங்கள வார்த்தை அச்சார கொடுத்தேண்டே ஏனே திருச்சோட நீ சோட நான் எல்லா பாயையில காலங்கள் வெறிக்கி வேங்க உடம்பை கொண்டு வெளியாயேன்னா அல்லாஹ் என்ன வாக்கிராமட்ட கொண்டா. ஊரே புளிய நான் சொல்றே புரியார் நம்ம வெளிக்கு செய்யற காலமேலாம் சொல்ல வேங்க காலங்கள் நம்ம வேமா போய் கொண்டிருக்கு. கால்களை பாப்போம், மாதத்தை பாப்போம், தரமாக்க பாப்போம். நாளோ இந்த நாளே மாத்தப் போயிச்சில்லை. ஆ கோரடா ஓடுன்னு சொல்லி சொல்லி பத்து வருஷம் தெரிய குறிக்கிட்டு தெரியல இருக்க நல்ல தெரிஞ்சாதான் கணேவர் சொல்லறானால அல்லாஹ் நேத்தை மறைச்சு வெச்சிருக்கான் அதனால தன்னிக்கு புரியவே இல்ல நான் சொல்லு நெல்ல ஹால்வு தெரியும் ரொம்ப எங்களை தெரிந்து தொழாததே மரம இஸ்லாமுடைய ஆஹா இல்லை پورا உலகத்துல இல்லைன்னா ஆஹாக்கு வந்துட்டேங்க எல்லாரும் எனவே இதெல்லாம் ஒரே ஒரு வழி அல்லாஹ்வுடைய சீராவுது ஒவ்வொருத்தரோட தவறுக்கு அல்லாஹ்வுடைய சீராவுது அதுக்கு எங்களுக்கு எங்களை மரணையை சீராவுது எங்களுக்கு அல்லாஹ்வே வராது தொடர்ச்சிதான் தமிழ் வந்தா உதவி உதவி வரும் அதுதான் கிடைக்கும் எனக்கு மாத கொண்டு கண்டிப்பேன் மக்கள் குடும்பம் தீராமாவா ஒரே ஒரு வழி எங்களோட வாழ்க்கையில் தீன் வரவேண்டும் தீன் வரவேண்டா அதுக்கு தியாகங்கள் செய்யப்படுவோம் முயற்சல் செய்யப்படுவோம் நேரங்கள் காலங்கள் எடுக்கப்படுவோம் ஏற்பாடு செய்த கஷ்ட யாத்தரே இந்த பாக்ரே இல்ல மேல சார் எப்ப பாக்ரே அல்லாஹ் கிட்ட பாரு ரப்ப taala எல்லமே தெராகம் ரப்ப taala தேவேல புடிச்சியே இங்க என்னது பெரிய மேல சொல்லு பாப்போம் இங்க யாரையாவது சவாயி செய் இன்ஷா அல்லாஹ் நடக்க ஆரவு அவசரமா நாலு நாலு மாடல கோச்சி யாரையாவது செய்ய இன்ஷா அல்லாஹ் டைவர் அடிங்கலாம் கோரலாம் இங்க चलेंगे அல்லாஹ் ஒரு மீனே அல்லாஹ் ஹஜாரை நம்பிக்கலைங்க இத ஹஜாரே உண்டு இல்ல அல்லாஹ் ஹஜாரை சலாம் ஆகுது வல்லாஹில் ஹஜாரில் ஸமாவா அவசரமாறு மாச பொருத்தர் இந்தியா பாகிஸ்தான் هذا طيبا مباركا في لا كل حال اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم الاهمنا عز الاسلام والمسلمين وعدو الشرك والمشركين الله يكثر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات اللهم لا تأتي إلا ما جعلته سهلا وان تجعل الحزن خالي لذاتك فيسر ولا تؤثر وتمن بالخير فقبلا تقبل لله انك انت السميع العليم ربنا تقبل منا الا انت السميع العليم ربنا تقبل منا انك انت السميع العليم و الله دعنا الكر والجل يا الله دعنا الفاجيل يا الله تظهر رؤيتك يا رب يا الله ஏடா பாவம் அப்படியே வசிங்கிக்கிறவங்க யாருடா ஏளோ காலம் கழனிடா கழிஞ்சிக்கிடுயா அல்லாஹ் அவங்களை எலகி எலகி தவறு செஞ்சிக்கிறவங்க யா அல்லாஹ் பாவமருக்கு தவ்பா செஞ்சி செஞ்சி பாவம் செய்றவங்க யா அல்லாஹ் நீ மன்னிக்க கூடிய ரஹ்மானியா அல்லாஹ் நீ மன்னிப்ப விரும்பக்கூடியவையா அல்லாஹ் மன்னிப்பு கேட்கபடி சொல்லி இருக்கயா அல்லாஹ் எல்லா பாவிகளையும் மன்னிச்சிருக்கயா அல்லாஹ் என்னைய விட நிறைய பாவங்கள் செஞ்சவங்க எல்லாரும் மன்னிச்சவனையா அல்லாஹ் மனிதனே மன்னிச்சவன் யாரு மன்னிச்சது யாருலா மன்னிக்கிறதுனால அந்த குறைய போகவில்லை நீ எப்படி கண்டியமாக எப்படி உயர்ந்தவன் யார் வழித்தி யா அல்லாஹ் என்னோட உள்ளத்தளோட ஓட நைனிக்கிறியா யா அல்லாஹ் எங்களுக்கு யாரால ஹிதாயத் தரைய யா அல்லாஹ் எங்கனால யாருக்கு ஹிதாயத் கொடுக்கோமேலயா அல்லாஹ்ங்களுக்கு ஹிதாயத் நீதான் தரணும் யா அல்லாஹ் எங்களோட உள்ளங்களே நீதான் சீராக்கணும் யா அல்லாஹ் ஏன கல்மாவுல நீதான் எர்ச்சமாக்கறியா நேத்துரும் கேக்குறோம் வாழ்வின் இல்லை யா அல்லாஹ் நிறைய விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ் நிறைய விஷயங்களை அறிவிக்கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ் எங்களோட உள்ள உடையவர்களை அழித்து விடுவாயாக பாதுகாப்பாக உடையவர்களை அழித்து விடுவாயாக கூட்டத்தை ஆக்கி வைப்பாய மனைவி மக்கள் குடும்பங்களை கவல் செய்வாயாக கூட்டத்தை ஆக்கி விளங்கி அல்ல என்று பெற்ற தாழ்த்துடைய தேவையான உள்ளங்கள் நிறைய கவலைகளோடு என்னென்ன இருக்கிறதோ அந்த கவலைகள் கடன்களை அவசரமாகடித்துவிடையாரு குடும்பங்களில் நோயாளிகள் உலகத்தில் பயங்கரமான நோய்கள் குடும்பத்தில் அவங்களுக்கு நிறைய இருக்கிறது நிறைய அவளுக்கு அவசரமா போவதால் கொடுப்பாயாக எங்களுடைய மகல்லாக்களுடைய நிலமையை சீராக்கியா இல்ல ஏன்னா பெண்களுடைய சித்தனால இருந்து எங்களை பாதுகாத்துறையா இல்ல உலகத்துல ஆய்ய கஷ்டமான ஒரு சித்தனா யாரு இல்ல உடனே உதவியை கொண்டுத்தாலே இந்த தப்பை எழுமையா இல்ல பெண்களுடைய சித்தனா பயங்கரமான சித்தனா யாருல உன்னை கபடியே செலுத்தாத யாருல மவுத்து வரைக்கும் தினா தினா போன்றவைகளை வந்து பாதுகாப்பாயா அப்படியெல்லாம் கொண்ட எந்த பாவத்தை எடுப்படாம எங்களை வந்து பாதுகாப்பாயா போன்ற உதவியை கொண்டு தாயிலே இந்த தப்பை எழுமையா இல்ல நீ எங்களுடைய பாவத்தை தடுத்து நிறுத்தி விடுவாயா உள்ளங்கள் பக்குவத்தை உண்டாக்குவத்தோட பேருவரோட செய்ய தவிர பேருக்கு போருக்கு எல்லாருடைய நோக்கத்தோடைய காரியங்களை செய்து விற்பனை பாதுகாப்பாய் இன்று உலக முஸ்லீம்களுடைய நிலைமை பெரிய நிலைமை அறிக்கையால் முஸ்லீம்கள் அழிக்கப்படுகிறாரணையாக பெண்கள் எத்தனையோ பிள்ளைகளான மக்கள் இன்னும் குடிக்கவில்லை அவசிக்கிறார்கள் குழந்தைகள் கஷ்டப்படுகிறார்கள் வீடுகள் பெரிய அமைப்பில் உள்ள வீடுகள் இந்த சூட்டால் கஷ்டப்படுகிறார்கள் தண்ணீர் தராவிட்டால் யார் தருவார்கள் ஒன்னே தெய்வேனச்சிரப் இல்லை யா அல்லாஹ் ஈதங்கடல போய் அல்லாஹ் என்ன பாவங்கறால ஒன்ன ரஹமத்துல கட செங்கிரார் யா அல்லாஹ் ரஹமத்துல வலைய பொழிய வைப்பாயா சேயான আলো பொழிய வைப்பாயா எல்லா தெய்வரோட முடிவுகளையும் நல்லா ஆக்கிடு யா அல்லாஹ் கடைசி நேரத்துல கலியாவோடு சொர்க்கத்துல இருக்கறதெல்லாம் பார்க்கலவேல சீக்க நேரமே மௌத் ஆவுது யா அல்லாஹ் என்ன দোয়া কবூஷ் செய்யாயா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்துலில்லாஹ்